வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் இருபத்தி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆண்டு மான் நகரை தீயிட்டு கொளுத்தி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட மரி ஜோசப் ஆஞ்சலிக் என்பவர் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நியூ ஹாம்ஷயர் அமெரிக்காவின் ஒன்பதாவது மாநிலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது பிரான்சின் பதினாறாம் லூயையும் அவரது குடும்பத்தினரும் பாரிஸை விட்டு வெளியேறினர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அமெரிக்கா ஸ்பெயினிடமிருந்து குவாம் பகுதியை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு சீன பேரரசி டோவாகர் சிக்ஸியின் ஆணைப்படி சீனா அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜப்பான் ஜெர்மனி ஆகிய நாடுகள் மீது போரை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரான்சில் ராணுவத்துக்கு கட்டாய ஆட்சேப்பு ஓராண்டுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வடமேற்கு பெருவழி ஊடான மேற்கில் இருந்து கிழக்குக்கான முதலாவது வெற்றிகரமான கடல் பயணம் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வான்கூவர் நகரிலிருந்து ஆரம்பமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது துப்ரூக் இத்தாலிய ஜெர்மனி படையிடம் வெழுந்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் ஐரோப்பாவை போலியோ நோய் கண்டமாக அறிவித்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கிரீன்லாந்து தன்னாட்சி பெற்றது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதலாவது தனியார் விண்ணூர்த்தி ஸ்பேஸ் 1 விண்வெளி பயணம் மேற்கொண்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு புளுட்டோவின் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட துணைக்கோள்களுக்கு நிக்ஸ் மற்றும் Hydra என பெயரிடப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வே ஆணைமுத்து பகுத்தறிவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பி வர்கீஸ் இந்திய இதழியலாளர் மற்றும் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெனசிர் போட்டோ பாகிஸ்தானின் பதினோராவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இங்லக் சினாவத்ரா தாய்லாந்தின் இருபத்தி பிரதமர் ஆயிரத்தி ஆண்டு சிக்கில் குருச்சரன் தமிழக கர்நாடக ஈசை பாடகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கேசவ பலிராம் ஹெட்கேவர் ஹிந்துத்துவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சுகர்னோ இந்தோனேசியாவின் முதல் அரசு தலைவர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கேவி வி மகாதேவன் தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் இந்நாளின் சிறப்புகள் தந்தையர் தினம் குறிப்பாக எகிப்து லெபனான் ஜோர்டான் சிரியா உகாண்டா பாகிஸ்தான் ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆகியவற்றில் இன்று தந்தையர் தினம் கொண்டாடப்படுகிறது உலக யோகா தினம் உலக இசை தினம் உலக மனித நேய உலக நீர் ஆய்வியல் கனடா நாட்டில் தேசிய பழங்குடிகள் நாள் கிரீன்லாந்தின் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை